வணக்கம் ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஜாதி இரண்டுளைய வேறில்லை என்று கூறியவர் ஒவ்வையா இரண்டு அமெரிக்கா நாடு வெனிசுலா என்ற நாட்டிற்கு புதிய தடைகளை விதித்துள்ளது 3. எஃப் சிக்ஸ்டி வகை போர் விமானங்களை தயாரிக்கும் நாடு அமெரிக்கா நான்கு உலக தூக்க ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தில் இரண்டாவது வார வெள்ளிக்கிழமைகளில் அனுசரிக்கப்படுகிறது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 இனியன்றைய கேள்விகள் ஒன்று இந்திய விளையாட்டு ஆணையத்தின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டு நிகர் ஆண்டிற்கான அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான உலக தொழுநோய் தினத்தின் கருப்பொருள் என்ன மூன்று ஏழாவது இந்திய எரிசக்தி மாநாடு எங்கு நடைபெற்றது நான்கு தேசிய மின்சக்தி நிறுவனம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்